தலைப்பு ஏனாஜீனா என நிகழ்த்துபவர் பண்டித வித்வான் சித்தாந்த நன்மணி தொல்காப்பிய செல்வர் சீர்மிகு முனைவர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா எம்ஏ பி ஹெச் டி அனைத்துலக சைபர் சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் தர்மபுரம் எல்லாமல்ல திருவிழா திறமைற்கொண்டு நம்முடைய கிருத்தகிரி மாநகரில் பாலமுருகருடைய திருவிடிகளில் இருந்து பெரிய பிராண சிந்தனையும் திருவிளையாடல் பிராணம் தொழிலாபியம் ஆகிய சிந்தனைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பணித்திருள்ள நம்முடைய தவ திரு சுவாமியுடைய திருவிடிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி அதை விடாமல் தொடர்ந்து வந்து நமக்கெல்லாம் நடித்திருக்க அன்பிற்கும் பார்வருடைய கோபால் அவர்களுக்கு வணக்கம் கூறி இந்த திருக்கோவில் நிர்வாகத்தரன் உள்ளிட்ட பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி வந்திருக்கின்ற பெருமக்களாய் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி நம்முடைய அண்ணாமலையில் இருந்து தீப விழா நம்புகொண்டிருக்கிறது இருந்தாலும் அவர்கள் தம்முடைய பொறுப்பில் இருந்து விட்டுவிடாமல் உறுதியாக வந்திருக்கிறாரவர்கள் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை கூறி இப்பொழுது இந்த ஏனாதிநாதர் பற்றிய சிந்தனையை நாம் தொடங்குகிறோம் கோபால் அவர்கள் சொன்னபொழுது ஒன்று ஒரு குறிப்பை மனு சொல்லப்பட்டதெல்லாம் தவ திரு சுவாமியில் அவர்கள் விடாமல் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் என்று சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் அப்படி ஏன் அப்படின்னு கேட்டா நீ காலைல கூட பேசிட்டு எந்த நிகழ்ச்சியும் கூட இப்ப இந்த முதல் வியாழன் வெள்ளி சனி இந்த பக்கம் ஞாயிறு முதல் ஞாயிறு காரைக்கால் நாளன்னைக்கு காரைக்கால் அப்புறம் அடுத்த இரண்டாவது சனி சென்னையும் காரைக்காலும் மூன்றாவது வெள்ளி சனி பெரம்பலூர் திருச்சி அப்படி நான்காவது வியாழன் வெள்ளி சனி கோவை ஈரோடு அப்படி போயிட்டு இருக்கும் இது ஒவ்வொன்றும் தவறக்கூடாது அப்புறம் நம்ம ஒவ்வொரு திருவாதிரைக்கும் இந்த நம்ம சவுத்தார்காடு மாவட்டத்தில் இல்ல இது திருமுறை முற்றுவதற்கு நம்ம மனோகரன் கூட வருவார் அப்படி இப்படி எல்லாம் இருக்கிறது சரி ஒத்துக்கொள்றோம் ஒவ்வொன்றும் தவறாமல் செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மையிலேயே என்னுடைய எண்ணம் எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட சில நிகழ்ச்சிகள் அப்படி வந்து அதுதான் தலைப்படுகிறது அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா எப்பாவது ஒரு விதம் அடைக்கிறோம் நீங்க வரக்கூடாது ஐயான்னு கேட்ட அப்படியே சொல்றாங்க இந்த திருச்செந்தூருக்கு ஃபஸ்ட்டி தோறும் நான் திருப்பினந்தாள் மண்டல இருந்தோம் ஈரோடு பெருமக்களும் போயிருந்தோம் ஒரு நான்கு ஆண்டு அப்படி போய் காலையில் சரியா அந்த ஆறரை மணி ஏழு மணிக்கு திருச்செந்தூர்ல ஏழு டு ஏழரை கந்தர்களின்பா ஏழு டு எட்டு பொதுவான பேச்சு அப்படி பேசிருந்தோம் நம்ம இங்கதான் நினைக்கிறேன் பரமசிவ விமான வேலூர்ல நாம அழைத்தார் அழைக்கும் போது என்ன சொன்ன ஆண்டு தோறும் இருக்கீங்க வருஷம் தோறும் இருக்கீங்க அழைக்கும் போது வரக்கூடாத இந்த கட்ட என்ன சொல்லி விட்டேன் ஆண்டுதோறும் ஜப்போ இடத்துல இன்னைக்கு அங்கேயே செஞ்சுட்டு இருந்தா எங்களுக்கு எல்லாம் வரக்கூடாதான்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்ததால ஏதாச்சும் அடுத்த ஆண்டு கோவை அடுத்த ஆண்டு இப்ப இலங்கை இப்படி ஆகிற மூணு ஆண்டு தொடர்ந்து போகல அவங்களுக்கு எல்லாம் வருத்தம் இப்படி ஏதேன்னு சில இடர்பாடுகள்னால நான் தவிர இல்லைன்னா இயல்பா நடத்திய நினைப்பு பெருமானுடையே இந்த இடியே இந்த கூட்டு நடத்துகின்ற கடினம் வர்றவங்களும் கடினம் சரி போன தடவை தடவை எங்க மழை கடின இருக்கு அப்படின்னு நினைப்பு வரும் என்ன பண்றது இதெல்லாம் திருவொருள் எங்களால் அவ்வளவுதான் எந்த அமைப்புல பஞ்சனை இல்லாமல் செய்ய முடிகிறது திருவுருள் எப்படி நடிகின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு ஆனா உண்மையிலேயே தவறாமல் நடத்துவதுதான் சிறப்பும் உண்மையிலே நல்லதும் அப்படி நம்மை கொண்டு செலுத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல முருகப்பெருமானி மீண்டும் திருவிடிகளில் எறிஞ்சி தொடங்குவோம் இப்பொழுது ஏனாதிநாதர் அவரை பற்றிய சிந்தனையை நாம் நினைக்கிறோம் ஏனாதிநாதர் என்று வருகின்ற பொழுது நம்முடைய திருத்தொண்ட தொகையை முதற்கென்ன நாம் நினைக்க வேண்டும் திருத்தொண்ட தொகைதான் இந்த நூலுக்கு தொகை நூலாக முதல் நூலாக இருக்கின்றது நம்பியாண்டார் நம்பிகள் செய்த அந்தாதி வகைநூலாக இருக்கின்றது விரிநூலாக இந்த பெரிய பிராணம் விளங்குகிறது இப்படி தொகை வகை விரி ஆக இருக்கிற அமைப்புடைய அமைப்பு அதுல தொகை நூலாக இருக்கிற ஏனாதி தொகை நூலே ஏனாதின் ஆதரை பற்றி சொல்கின்ற பொழுது ஒருவித அடைமொழியோ அல்லது ஊர்பெயரோ இல்லாமல் அப்படியே தனித்த சொல்லுகிற அமைப்பும் இருக்கு பல அடைமொழிகளோடு கூட்டி சொல்கிற அமைப்பும் இருக்குது அப்படி சொல்வதனால அடைமொழி கூட்டியதனால வந்து அவர்களுக்கு அதிக பெருமை அரைமொழி ஏதும் இல்லாமல் இருப்பதனால சிறுமி கருதியோ சொல்லிடக்கூடாது தெய்வ வாக்கு வந்தது வந்து காரணம் வருகின்ற பொழுது இப்ப இந்த சருக்கம் என்ன சருக்கம் எலைமலிந்த சருக்கம் இலைமலிந்த சருக்கத்துல இரண்டாவது நாயன்மார் இவர் தொடக்கத்தில் முதல் நாயன்மார் நாம் சென்ற முறை பார்த்தோம் அதற்கு என்ன அரைப்படி கொடுத்தார் என்றால் நம்பி அடைமொழி கொடுத்தார் அவர் கையில் என்ன வச்சிருப்பார் வேல் வைத்திருப்பார் அந்த வேல் எப்படி இருக்கும் இலை போன்ற வடிவுடையதாக இருக்கும் இலை வந்து தொடக்கத்தில் அப்படியே அகன்று நுனியில் சுருங்கி இருக்கும் அதுபோல வேலானது எப்படி இருக்கும் கேட்டால் தொடக்கத்தில் அப்படி வந்து அகன்று பிறகு நுனியில் சுருங்கி வேல் இப்படி சொல்லி சிறப்பித்தார் இலை மலிந்த வேல் நம்பி அடியேன் என்பது அருமையான வாழ்வு சரி ஆனால் அடுத்த பெரியவர் சொல்கின்ற பொழுது இப்ப ரெண்டாவது இப்ப நம்முடைய இன்றைய தொடக்கத்துக்குரியவர் சொல்கின்ற பொழுது அப்படியே திருப்பெயரை மட்டும் சொன்னார் ஏனாதிநாதன் தன் அடியும் அடியேன் என்று சொல்லி ஏனாதிநாதனுடைய திருவடி அவருடைய அடியவர் அந்த அடியவருக்கும் அடியேந்தர் இளைவிலிருந்து வேல் நம்பி எரிபத்திற்கடிய அடியவர் அடியவன் தெய்வ வாக்கியெல்லாம் நேரடியாக அடியவன் அடியார்க்கடியாருக்கு மனசுல வச்சுக்கலாம் பாராட்டலாம் ஆனா அது கருதி பெருமி சிறுமி சொல்லக்கூடாது பெருமி சிறுமி சொல்லக்கூடாது சொன்னா என்னுடைய அளவுல அவர்களுக்கும் திருத்த புராணத்துக்கு சம்பந்தம் என்று சொல்ல ஏன் சேக்கிளார் என்ன தொடங்குகிறார் அளவிலா அடியார் புகழ் கூறுகிறேன் அளவில் அளவில அப்படிப்பட்டவற்றை அரியன் சொல்லுகிறேன் எனவே சேக்கிளார் திருவுள்ளத்திற்கு புறம்பாக சமய ஒழுங்கிற்கு புறம்பாக உயர்வு தாழ்வு கற்பிக்க கூட கற்பிக்கூட அதனால இங்க அடியார் ஜெயநாதிநாதன் அடியார் அந்த அடியாருக்கு அரியன் என்று சொன்னார் அங்கே எபத்திற்கடிய அரைமுடியு ஏனாஜிநாதர் என்றே சொன்னார் அதனால அது தெய்வ திருவுருவாக்கள் வருகின்ற அது செய்யூழாக இருக்கின்றது தெய்வ திருவாக்க அவர்கின்ற பொழுது எது அமைப்பு வருகிறது அப்படியே சொல்லிட்டு அவ்வளவுதான் ஆனால் சுந்தர்மூர் சாமியுடைய திருவுள்ளத்திலோ நம்பியாண்டார் நம்பிகள் திருவுள்ளத்திலோ சேக்கரார் திருவுள்ளத்திலோ உயர்வதாழ்ின்டியப்ப அவேன் என்று தொடங்கிட்டு வந்த முதலி போதல் அல்லவா அளவிலா அடியவர்களே தவிர போய் நாம் கருது அந்த வகையில் ஏனாதிநாதன் தன் அடியாருக்கும் அடியேன் என்பது அருமையான பாட்டு இந்த ஏனாதிநாதருடைய ஊர் இனி அவருடைய தொழில் அவரை பற்றிய வரலாறு எல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் புந்தரியம் பொன் வரை மேல் ஏற்றி தந்தரல தந்தரளவென் கவிகை தார்வளவர் சோநாட்டில் இது அருமையான இப்பொழுது நாம் இருக்கிற இந்த நாடு என்ன தொண்டை நாடு ஆனால் நாம் இப்பொழுது சோழ நாட்டுக்கு அந்த சோழ நாடுன்னு சொல்கின்ற பொழுது சோழர் பெருமக்கள் நினைவு இருக்க முடியாது என நல்ல அரசா நல்ல ஆன்மீகத்தோடு தழுவி இருந்ததனாலும் இவர்கள் பாராட்டினார்கள் ரெண்டு காரணம் ஒன்று நல்ல அரசாக இருந்தாலும் இருந்ததாலும் இன்னொன்று ஆன்மீகத்தில் ஈடுபாடுதாக இருந்ததாலும் அரசை பத்தி உங்களுக்கு அவலையே கிடையாது நாம் யாருக்கும் குடியும் போடுவாங்க காரணம் எல்லாம் ஏதோ அரசை பாராட்ட அவருடைய அறநெறியும் அவருடைய ஆன்மீக நெறியும் தடுவிருப்பதனால பாராட்டுக்கூடியவன் ஆனார் அதனால அந்த சோழ எப்படி இருக்கும் புன்தரிகம் பொன்வரை மேல் ஏற்றி தண்டரளவின் கவிகை தார்வளவர் சோனா எல் தார்வளவர் சோனாடு தார்ன மாலை நல்ல மாலை அணிந்த சோழர் அது என்ன மாலையை பற்றி அவ்வளவு சிறப்பு கேட்ட துன் தான் காரணம் அருமையாக இந்த மூவேந்தர்க்கும் மூன்று மாலைகளை சுட்டிக்காட்டி போற போக்கில் சூத்திரம் செய்தார் போந்தை வேம்பே ஆரண வரும் தானையர் மலைந்த என்பது தொலாப்பியம் ஆகவே சேரருக்கு பனை மாலை சோழருக்கு ஆச்சி பாண்டியருக்கு வேம்பு இந்த மாலை ஒளி அந்த மூன்று மாலைகள் மூன்று பேரரசர்களுக்கும் தனித்தனியாக உரிமையாயிருந்ததனாலும் அதை அணிந்து கொள்ளாமல் எந்த நேரத்திலும் இல்லாமல் இருந்திருந்தாலும் அது சொன்ன தார் வளவர் சோனாட்டில் தார் வளவர் பொதுவாக தார்ன மாலை அந்த மாலை உடைய சோழர் என்றாரும் ஆட்சி மாலை அணிந்த என்று நான் தெர்த்துக் கொள்ளணும் அவருக்கு உரிய மாலை அது அப்படிப்பட்ட நாடா அந்த நாட்டை அரசண்டம்ன தாம இமயமலையில போய் சென்று புண்டரீகத்தை பொடித்தார் அப்படின்னார் அப்படின்னு அங்க புலிக்கொடி அல்லவா புலிக்கொடியை கொண்டு என்ன இமயத்தில் போய் இமயம் வரை வடக்கேல் இமயமலை எங்கள் மலையே என்று பாரதி பான்ன மாதிரி வடக்கல் இமயமலை எங்கள் என்பது சொல்லும் போல அந்த இமயமலையில் போய் புலிகொடி போயிட்டார் இது அவருடைய வெற்றி சிறப்பும் நல்ல ஆண்மை சிறப்பும் காட்டுது அப்படிப்பட்ட அரசர்கள் அடுத்து புவியளிக்கும் தந்தரள வெண்கொவிகை சரி ஒரு பக்கம் வீரம் நல்ல ஆற்றல் இருக்கலாம் இன்னொரு பக்கம் மக்களை காப்பதில் கொஞ்சம் சோர்வு இருந்தா இல்ல மக்களை காப்பதில் ரொம்ப அருமையா எப்படி இருக்குமா புவியளிக்கும் இந்த உலகத்தை எப்படி காக்கணுமோ அப்படி காப்பாறலாம் வெண்கொற்ற கொடை இருக்குதே ரொம்ப அருமையான கொடை முத்துக்கொடை அந்த முத்துக்கொடை எதற்கு நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் புறநானோடுதான் ரொம்ப அருமையா சொல்லுங்களா இந்த வெண்கொற்ற கொடை எல்லாம் அரசர்களுக்கு எதனால் இருந்தது என்று சொன்ன நமக்கு கொடை எதுக்காக இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்குது போச்சு அக்னி நட்சத்திரம் தன்னலம் கருதி ஒன்று மழையை தாங்கவோ அல்லது வெயிலை தாங்கவோ அப்படி வழிகிட ஆனால் இந்த அரசர்கள் பிடிக்கின்ற கொடை அகலமாகவும் நல்ல வண்ணப்பாடு வேலைகள் முத்துக்களவானதும் வெயிலும் வெயில் மறைக்கவும் மழை மறைக்கவும் இந்த இதுக்கு முத்து இருந்தது மான்மருக்கு போதுமே மான்மார்க்குட போதுமே அருமையா அதனால் இந்த கொடை எதுக்குன்னு கேட்டா அவர்கள் அந்த நாட்டை காக்கின்ற முறையிலே ஒரு பக்கம் வீரமும் இன்னொரு பக்கம் மக்களிடத்துல அரவணைப்பாக வாழ்ந்து வருவதும் காட்டுவதற்கு அந்த கொடை அறிகுறியா இருக்கு அதுதான் கூட அதான் சொன்னார் வெயில் மறை ஐயா உன்னுடைய கொடை வெயில் வரைப்பதற்காகவா அல்ல வருந்திய குடிமறைப்பதுவே கூர் வெயல்வளவ குரலான ஒரு வருந்தி இருக்கிற மக்களை காப்பதற்கு சின்னமாக அல்லவா அந்த தருளக்குடை விளங்குது அப்போ புண்டரிகம் பொன்மியல் பொறித்தது கொலிக்கொடி பொறித்தது வெற்றி சிறப்பு இந்த உலகத்தை காத்தல் சிறப்பு அந்த தன்கவியை குறைவு நிலை இருப்பது இப்படி அறமும் வீரமும் தவள காத்த பெருமக்கள் சோழர் பெருமக்கள் என்று ரெண்டு வரியில ரெண்டு அருமையான கருத்து சொன்னார் சொன்னார் அவர் காலத்துல சோழர்லாம் இருந்தாங்க இப்ப சொல்லுவதற்கு அந்த உரிமையுடைய பெருமக்கள் எல்லாம் இல்லவே இல்லை போயிட்டாங்க இப்ப நமக்கு வெறும் ஏட்டளவில் சோழர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர்கள் நாட்டளவில் நின்றவர்களாக இருந்தார்கள் நாட்களும் இருந்தார் என்ன பண்றது அவங்க கண்ணால் கண்டதை சொன்னார்கள் இப்ப காதால் கேட்டுதான் முடிகிறது ஓஹோ இப்படி எல்லாம் சோழ பேரரசு அந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இல்லைங்களா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் ஒரு ஆண்டாதான் ஒரு நூற்றாண்டு பதிமூணு பதிமூனுக்கு அப்புறமே தொய்வுதான் போயிட்டு பாண்டியர்கையில போய் பிறகு பொய்ய போட்டு அப்படி என்ன பண்றது நம்முடைய ஊழல் தமிழ்நாடு செய்த ஊழ்தமிழ் ஊழல் எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் மூன்று பேரும் போனார் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு இப்ப சாதாரண ஒரு அரசுன்னு சொன்னா மொழிய காடவா கவசப்படுத்தணும் சிலதெல்லாம் பொருளாதாரம் வேணுங்க பொருளாதாரம் தான் ரோடு சரியா போனோம்னா அது குண்டுகுடி இல்லாம போனோம்னா கோடி கோடியா செலவு வேணும் சில சட்டங்கள் போடுவதில் இப்ப வந்து சரி என்ன கேட்டா இப்ப மருத்துவமனையிலோ அல்லது பள்ளி பக்கத்திலயோ ஹார்ன ஒலி ஒலிபெருக்க கூடாதுன்னு சட்டம் போடுறதுக்கு அதுக்கான பொருளாதாரம் வேணுமா பொருளாதாரம் வேணுமா வேண்டிய வெறும் ஆணைய ஆணையை அதுபோல மொழி நிலை மேல தமிழ்ல தான் இருக்கணும் தமிழ்ல தான் வரணும் சொல்லுகின்ற பொழுது அதெல்லாம் வரக்கூடாது கட்டுப்பாடு வல்லியே செய்யலே தமிழர் பாடாத பாடுபடுது தமிழர் எப்படி பண்றது இப்படிதான் பண்றத குடிச்சோரா பண்றத குடிச்சோம் பண்றது மயிலாப்பூர்ல பண்ணிருக்காங்க பேப்பர்ல பாத்தீங்கள தமிழர் சொன்னாங்க நான் கேட்கல டி மகனே நமக ஓம் கருணாநிதியே போற்ற சூடு சோழன் நமக்கு எதிர்க்க அதான் போற்றிய நம்ம என்ன ஒரு சிலர் என்ன நினைக்கிறான்னு எங்க வட முடிதான் மந்திரம் அதுதான் சொன்னாதான் பயன் தரும் தமிழ் மந்திரம் பயன் தராதுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருக்க செய்து அந்த நேரத்தில் அதுவும் ரெண்டாவது நம்ம ஒரு ஆண்டுகளுக்கு மேல அந்த மாதிரி பழகிட்டோம் அண்மையிலும் கோயம்புத்தூர்ல கும்பா குடமுழுக்கு நடந்தது திருமுறை வழி நடத்துறேனாங்க கறியினாங்க கடைசியில் யாரும் இல்லையா அந்த மந்திரங்கள் அது மாதிரி சொல்லும் போது இருக்கிற அந்த சாநித்தியம் நீங்க சொன்னா வராது மாத்திக்காங்க இப்படி இருக்கு வர்றதே கடினமா இருக்கு பந்தங்கள போய் நெறிப்பாடு வேணாமா நெறிப்பாடு வேணாமா இதெல்லாம் சொல்றதா சொல்றதா நீங்களும் அதுக்காக தமிழ் மந்திரத்தை விட்டுறதா முதல்ல மந்திரம்னா என்ன ஒரு நெறியலிய தமிழங்கிட்ட குட்டிச்சவரா புட்டானே இந்த தமிழை இருந்தேன்னு சேத்தன்னா ரெண்டு மூணுதான் என்னையும் சொல்ற என்னையும் சொல்றேன் மந்திரம்னா முதல்ல என்ன செய்யணும் மந்திரம்னா என்ன பாடாப்போன தொலாபியம்லாம் அதுக்குல்ல மக்கு பேர்லாம் படிச்ச பெயர்லாம் நீங்களா நிறைமொழி மாந்தர் ஆணையை கலந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப மந்திரத்துக்கு வடிவு கொடுத்தது தொல்லுகாப்பிய மந்திரம் என்று வடிவு கொடுத்தது அப்போ நிறைமொழி மாந்தரால் செய்யப்பட்டதா இருக்கணும் நிறைமொழி மாந்தர்னா என்ன நல்ல ஆன்மீக ஒழுக்கம் சிறந்தும் தளர்ந்திருக்கிற அவங்களால் செய்யப்படணும் மந்திரம் அந்த சொல்லு மறைமொழியா இருக்கணும் வேத வாக்கா இருக்கணும் மிகச்சிறந்த வாக்கா இருக்கணும் அந்த ரெண்டு அமைந்திருந்தால் அல்லவா மந்திரம் என்ன செய்யணும் ஒரே வேற்றாகி விண்ணாகி நின்றாகி போட்டிக்கிற தாண்டகம் கல்லுல பொறிச்சு இப்போ அறநிலையத்துறையில் இணை அவர் இளங்கும் அவர் திறந்து என்ன கூட்டு பேச சொல்லிட்டு வச்சாங்க நான் சொல்லிவிட்டான் தமிழ் மந்திரங்கள் மிக தேவை ஒத்துக்கொள்கிறோம் அதுக்கு என்ன செய்யணும் நல்ல ஆன்மீக தொய் உடைவுரை வைத்து முதல்ல நாங்க தயார் பண்ணோம் எப்பட சபாநாயகர் இருக்கையார் பி டி ராஜன் மதுரையில் இருக்கார் அவர் இருந்த போது நம்ம டாக்டர் ஏ செமராஜ்யெல்லாம் வைத்து தமிழ் மந்திரம் தயார் பண்ணு சொன்னோம் அப்ப சொக்கநாதருக்கு ஆயிரத்தி எட்டு போட்டி உரைகள் செய்யப்பட்டிருக்கிறது யாரால அந்த காலத்துல திருக்கோவில் ஆசிரியர் நாரா முருகவேல என்கிட்ட பொறுப்பு கொடுச்சாங்க ஆயிரத்தி எட்டு போட்டி உரை தயார் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்கே இன்னைக்கு இருக்கிற சபாநாயகராக இருக்க வீட்டில இருந்தால் இறைவனுக்கும் இறைவிக்கும் மட்டும்தான் இருக்கு அது கூட விரைவில் நிறைமுடி நாங்க நிறைமுடிமா தர இல்லவே இல்லை ஆனால் என்ன செய்யணும் சொன்ன நல்ல விளக்கமாக சொன்ன எனவே எங்களால் அந்த சொல்லு ஆக்கப்படாது முன்னே திருநூறு காற்றுப்படை திருமுறைகள் அது தழுவ நம்முடைய பெரிய பிராணம் அந்த மாதிரி நல்ல அருளாளும் போற்றிங்கிறத நீங்க சேர்த்து அந்த வாக்கு யாருடையதா இருக்கணும் அவருடையதா இருக்கணும் சுந்தரமூர்த்தி எல்லாம் மக்கு தெரியும் அது மந்திரம் அது தயார் பண்ணணும் இப்படி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழம காலத்துல என்னையா வச்சிருக்கீங்கன்னு கேப்பான் முதல்ல தயார் பண்ணிக்கிட்ட உள்ள முடியணும் விநாயகர் முத கொண்டு சண்டிகேசு வரைக்கும் தயார் பண்ணும் திட்டமிட்டு செய்வதில்ல ஒண்ணும் குப்பையா இருக்கு குப்பை ஒரு சின்ன விஷயத்தேர்ந்து இவ்வளவு பெரியப்படுது கூட்டணும் செய்யணும் அதை மறுபடி சீலையும் மறுபடி நாவுக்கருத்தருக்கு போட்டி வர சொல்ற ஒருத்தர் தமிழாசிரியர் மறுநூக்கியாருன்னும் பெயர் ஓய் போற்றி திலகவதியார் தம்பி ஏ போற்றி திருவாவூர் நம்பியே போற்றி சிவஜீவ சிவஜீவ நாமே சிரிக்கணுமே இப்படியா தயார் பண்றது நல்ல திருமுறை தொழர்களையும் நல்ல கட்சியை பெர் போன்றவர்கள் பரிஞ்சோதனை திருவாக்க எடுத்து வைத்துக் கொண்டு அதுல என்னென்ன தொடர் வருதோ இவங்களுக்கு ஏற்புடைய போட்டி இல்ல தயார் பண்ணும் முருகா முருகா இவ்வளவு கேவலம் பண்றவரை நாமே கேவலம் பண்றோம் சண்டிகொடரையும் பண்ணிக்கணுங்க நாளைக்கு சண்டிக சொர்ப்பு அர்ச்சனை என்ன பண்றது தந்தையேஸ்வரல சாமிக்கு எட்டு கோட்டி தயார் லட்சாட்சனை ஆயிரத்தி வச்சம் லட்சாட்சத்திலேயே பல முறை செஞ்சுட்டா கோடி அச்சனை பரவாயில்ல அதுக்குள்ள நம்ம ஏற்ப தயாராகணும் நாளைக்கு ஒரு பேர் ஒண்ணு சொல்லப்படாத தூய் ஒன்று இரண்டாவது காசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மந்திரம் தான் இல்லையே என்னமோ போச்சு இவ்வளவு கேவலமா நாடு போகும் நினைக்கல ஒரு சின்ன செய்தியை கூட இவ்வளவு திட்டமிடப்படுகிறது உங்களால என்னமோ எல்லா ஆண்டவன் கேட்கும் தன் தரளவெண் கவிகை தார் வளவர் சோநாட்டில் இப்படியாக இருக்கிற சோழப் பெருமக்கள் ஆண்ட சோழ இந்த நாள் இந்த சோலை வயல் மருதத்தன் பனை சூழ்ந்து எந்திசையும் ஏரிய சீரியையில் மூதூரிய நூர் சோலை வளம் வண்டரைப்பூம் சோலை வயல் ஒரு பக்கம் அருமையான சோலை இன்னொரு பக்கம் அருமையான வயல்கள் இந்த இரண்டும் சோலை இருக்கும் எல்லா இடங்களிலும் யாராவது கேட்டா எயினூர்னா ஆமா ஏனாதிநாதர் பெரியவங்க இருந்த இடம் தானே எல்லா என்று சொல்லுவார் நல்லா தெரியுமே சொல்லுவாங்க அதனால அப்படிப்பட்ட எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஊர் சோழ நாட்டில் என்ற ஊர் ஊர்னுடைய அமைப்பை சொன்னார் அங்கே வேழக்கரும்பினோடு மென்கரும்பு தன் வயலில் தாழ கதிச்சாலி தானூங்கும் தன்மையதாயி இன்னொரு அருமையான அந்த நாட்டு சிறப்பு நாட்டு சிறப்பு அங்கே வயல்ல கரும்பும் இருக்குது நெல்லும் இருக்குது பக்கத்து பக்கத்து வயல் அப்படி உண்மையா வந்து நெல்லும் கரும்பு இருந்தது சொன்னா எது உயர்ந்திருக்கும் கரும்பு உயர்ந்திருக்கும் நெல்லு உயரத்துல கம்மியா இருக்கும் வளத்துல வந்து சோறு போடுறது நெல்லு இனிப்பு தர்றதுதான் கரும்பு அது வேற விஷயம் ஆனா வடிவில் எப்படி இருக்கும் கரும்பு உயரமா இருக்கும் நெல்லு தாழ்ந்து இருக்கும் அதுதான் இல்லை எங்க ஏனூர்ல என்னாச்சர் கரும்பு உயர்ந்திருக்குதான் எப்படியே நாலாறு அஞ்சு ஆறு உயரம் வளர்ந்து இருக்குது ஆனா அந்த ஊர்ல அந்த கரும்பை விட உயர்ந்திருக்குதான் நெல் உயர்ந்திருக்குதான் நெல் வேலைக்கரும்பினோடு அந்த கரும்புல ஒரு வகை வேளக்கரும்பு பேரு நல்ல அந்த பன்னி கரும்பு அந்த கரும்பு சொல்ல வேளக்கரும்பு நல்ல திதிப்பா இருக்கிற கரும்பு அந்த வேழக்கரும்பினோடு மென் கரும்பு இன்னொரு விதமான கரும்பும் போட்டிருக்காங்களாம் இந்த ரெண்டு கரும்பு அப்படியே உயர்ந்து வளர்ந்து அவை இரண்டும் தன் வயலில் தாழ இந்த ரெண்டு கரும்பும் அவ்வளவு உயர்ந்திருக்கிறது நெல்லை பார்க்கும் போது அறையுது என்ன கரும்பு இது இவ்வளவு குட்டையா இருக்குது நெல் ஆடாது ஆறா அப்படி இருக்குதான் அப்ப அந்த ரெண்டு தாழ இது உயர்ந்திருக்குதான் நெல் உயர்ந்திருக்குதான் அப்படி உயர்ந்திருக்குதான் இது கற்பனை பண்ணும் ஏன் இப்படி மனுஷன் வந்து நெல்லும் கரும்பும் எயில் எப்படி இருக்கு ஒவ்வொன்றும் வானலா உயர்ந்திருக்கிறது சொல்லி நெல்லையும் உயர்ந்திருக்கலாம் கரும்பு தாழ அல்லவா நெல் உயர்ந்திருக்குன்னு சொல்றாரு அது என்னமோ என்னமோ இருக்கு உள்ள அதான் இருக்கு கற்பனை உண்டா என்ன கரும்பு தாழ ஏதோ குட்டையா இருக்கிற மாதிரி நெல் உயர்ந்திருக்குதான் அப்ப என்னன்னு இயற்கையா என்ன நீங்க கருதுங்கன்னு கேட்டா கரும்பு நெல் நெல்லை விட கரும்பு உயர்ந்துதான் இருக்கும் உயரமா தான் அது நிச்சயம் அது சந்தேகம் இந்த சிறு உண்மை தெரியாத ஒரு மாண்பு மிகு அமைச்சர் வர்ணிப்பாரணிக்கிறார் அப்ப எதோ இருக்கு என்ன உலக இயற்கை இருக்கும் நெல்லு தாழ்ந்து இருக்கும் கரும்பு உயர்ந்திருக்கும் எங்க ஏன எப்படி இருக்கு கரும்பு தாழ்ந்து இருக்குது நெல்லு உயர்ந்திருக்கு ஏன்னர் எங்க ஊர்ல என்னன்னு கேட்டா ஆசிரியன் மாணவன் உயர்ந்தவன் கற்பனையே தப்பு கற்பனையே தப்பு ரெண்டு உயர்ந்திருக்கு கற்பனையே சொல்லி என்ன அதை தாழ்த்தி இதை உயர்த்தும் போது இயற்கை உலக இயற்கை என்னன்னு கேட்டா ஆசிரியர் மாணாக்கன் எப்படி இருப்பான் அந்த பள்ளியில் எனக்கு ஒரு அப்பாயின் உங்க கிட்ட படிக்கிறதுக்கு நானும் வேலை செய்யறேன் சரியப்பா நீருக்கு என்ன இருக்கு யார் இருந்தா என்னன்னு சொல்லணும் இங்க வாத்தியாரையே தாழ்த்தி விட்டு பையன் உயரணும்னு நினைக்கிறான் அந்த அமைப்புடா அதனால சொன்ன கரும்பினோடும் வயலில் தாழ அந்த கருப்புகள் எல்லாம் ரொம்ப குட்டையா இருக்கிற மாதிரியும் கதிச்சாலி தான் உங்கும் தன்மையதாயி வாழ குடிதடைத்து மன்னியா புட்பதியில் இப்படி இருக்கு அந்த அருமையான அந்த நகர்ல ஈழக்குல சான்றார் ஏனாதிநாதனார் ஈழக்குளம் இந்த ஈழக்குளம்னா கல் இறக்குற குளம் கல் வந்து பணமடைத்திலிருந்து இறக்குறாங்களே என்ன சாணார்னு பெரிய ஈழப்புல சான்றோர் அந்த கல்லி இறக்கும்படியான குளத்திலே தோன்றியவர் அவர் சான்றார் அது சாணார் அப்படிப்பட்ட பெயருடையவர் ஏனாதிநாதர் என்று சொன்ன அவர் தொன்மை திருநீற்று தொன்னின் வழிபாட்டின் நன்மைக்கு நின்று என்றும் குன்றாதார் அவர் ஏன் பெயர் கல்லறக்கிறவர் அவரை போய் என்ன பண்ண போறீங்க ஒன்றே குளம் ஒருவனிய தேவனால தொழிலாள பத்தி பேச்சு இல்லையே அவருக்கு ஆற்றலால் அதனால என்ன செய்யணும்னு கேட்டா தொன்மை திருடிய தொண்டின் வழிபாட்டின் நன்மைக்கின்ற நலம் என்றும் குன்றாதார் நல்ல திருநீர் அணிவார் பெருமாண்டத்தில் அன்பா இருப்பார் அடியவராயிருப்பார் அப்படி இருக்கிற பெரியவர் இந்த குளத்தில் தோன்றினார் திருவள்ளுவர் எல்லா உயிருக்கும் என்று சொன்னார் அதோ நடித்தார் பண்ணிவிட்டான அடுத்த வரி தெரியும் ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால் ஆமா அது படிக்க மாட்டோமே இப்ப நாம இருக்கோம் சார் இப்ப நாமளும் ஒரு இந்திய நாட்டு மன்னர் இப்ப ஒரு அமைச்சரை பார்க்க போறோம் அவர் வந்து அம்மா அமைச்சராக இருக்கிறார் சரி என்ன இப்படி கூட இருக்கலாம் ஒரு காலத்தில் இருக்கலாம் நீ கோட்டையில போய் நம்ம படிச்ச போகுது ஏன்டா காந்தசாமி அப்படின்னு கூப்பிடுறத கூப்பிடுறத என்ன கிடைக்கும் என்னமோ கிடைக்கும் அப்புறம் அப்ப என்ன பண்ணணும் மாண்புமிகு ஐயா இருக்காங்களா ஏ செய்தொழில் வேற்றுமையா நீ பிரின்சிபாலா காஞ்சிபாலா தான் இருந்திருக்க அவர் மாண்புமிகு அமைச்சரா வேற்றுமை இருக்க வேற்றுமையா ஆமா வேற்றுமையா சிறப்பு ஆமா நாம கேக்குறத தப்பித்தவர் ஒரு காதலை வாங்கிட்டு யார் கேட்கற மாண்புமே நம்ம ஐயா பொருளா இருக்கேன்னு அவரோடு வரலாம் அது வேற விஷயம் அது வேற விஷயம் ஆனா நீ ஐயா இப்ப எப்படி இருக்காங்க பார்க்கலாமா என்றுதானே கேட்டு போகணும் நேத்தோட போயிச்சு நேத்தோட போயிடுச்சு அல்ல இன்னைக்கு நம்ம ஒரு மாண்பு பிரதமர் ஆயிருந்தா இல்லை நம்ம என்ன பண்ணலாம் உடனே சொல்ல அவர் விமானத்துல எங்க நிற்பாரு இதுல நிற்பாரு விமான நிலையத்தில் நிப்பாரு வரவேற்பாரு செய்தில் வேற்றுமையால் சிறப்புவ வாங்க இதெல்லாம் திருக்குறள இ நேதா பண்ணாங்க திருக்குறள் நல்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஒத்துக்கிறோம் நீ பத்து மாசம் தான் அவரும் பத்து மாசம் தான் உனக்கு கையால் இருக்கு அவரும் கையால் இருக்கு செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவா தூக்கி வச்சா பண்றேன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்ன எத்தனை நூற்றாண்டு போனாலும் சரிதான் உன்னே ஒண்ணுதான் ஒண்ணுதான் அதுல ஒண்ணு மாற்றமே இருக்க முடியாது திருக்குறள் சொன்னது சொன்னதுதான்